வணக்கம் அனுபவரோதளம் வாயிலாக இந்த ராகுகேது வளர்ச்சி மலனை கேட்டு பலன் தர வந்த உங்களுக்கு நன்றி ஏற்கனவே முதலாக கண்ணிராசி வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சிக்கான முடிவு பண்ணி போட்டிருக்கும் அதை நினைக்கிறேன் தற்போது இந்த துளாராசிக்குண்டான பலனை பார்க்க வேண்டும் துளாராசிக்கு வந்து ஏது ஆறாம் இடத்திலும் ராகு இரண்டாம் இடத்திலும் பொது விதிகளின்படி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுஜயம் ரோக நிவர்த்தி ருண விமுக்தி போன்ற நல்ல பலன்களை கொடுப்பார் அதே நேரத்துல வந்து இல்லாத விஷயத்துல தேவையற்ற நபர்களிடம் எதிர்த்து பேசறது கண்டு பண்றது பண்றது இந்த மாதிரி சிலங்களையும் கொடுப்பார் ராகு வந்து பதினா இடத்துல இருக்கும்போது பாதம் கால் பாதங்கள் தொடர்பாக ஏதாவது சின்ன பிரச்சனையை கொடுக்கலாம் அதே நேரத்துல இரகசிய செலவுகள் ஏற்படலாம் பிறருக்கு வணக்கங்கள் ஏற்படலாம் ஏன் கேது இருக்கிறது வந்து குருவுக்குரிய வீட்டுல இருக்க ராசியர்களை பற்றி ஏற்கிறதுன்னு சொன்னேன் இவங்களுக்கு ஒத்திகளட்டி கிடையாது இவங்க ஒரு சின்ன ராசியில இருக்காங்களோ அந்த ராசி அதிபதியினுடைய பலனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த குரு பயிற்சி குரு வந்து ஏழத்துல இருக்க உங்களுக்கு குரு வந்தால் பதவி பறிப்போகும்னு சொல்லுவாங்க ஏற்கனவே வேலையில உள்ளவங்க இத பத்தி கொஞ்சம் பயப்பட வேண்டியதான் வேலை இல்லாதவர்கள் பரிபூரணம்னா முதல்ல பதவி வரணும் இல்லையா அதனால பதவி வரும் அதே நேரத்தில் வந்து இந்த குரு மூன்று ஆறுக்குடையவராக இருப்பதால் வேலை விஷயத்துல வந்து நிறைய நல்ல அழைச்சல்கள் ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி புத்தி கூட வரலாம் பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து நவம்பர்ல ரெண்டாம் இடத்துக்கு வர போறாருல வந்து ஒரு தமிழ்மொழி உண்டு அங்கத்துல அண்டி உண்டு அண்ணுடைய நோட்டுல செனி ஊன்றி அதாவது மாப்பிள்ளைக்கு கரை வச்சு கொடுத்தாங்க எல்லா கரக்கும் இருக்கு ஆனா மாப்பிள்ளையோட நாக்கில் தனியும் இருக்கு வியாபார செடியா நடக்காதுன்னு ரெண்டாம் இடத்துல தனி கொடுபது கொஞ்சம் நிஷ்டூரமான பேச்சுக்கள் வாகங்கள் குடும்பத்துல சில லட்சணிகள் இதையெல்லாம் கொடுக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து தனி ஐந்து குறையவரும் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது லக்கி டிஸ்பில வந்த மாதிரி ஏதாவது ஒரு நான் ப்ராப்பர்ட்டி ஒன்று பண்ணலாம் ஆனா அதுக்கு வந்து ரொம்ப தாமடமாகும் அதுக்கு பொறுமை சேரும் துலா ராசிக்குண்டான பலன் அடுத்தது விருச்சிகளும் விருச்சிகத்துக்கு வந்து கேது அஞ்சாம் இடத்துலயும் ராகு பதினொன்னாம் இடத்துலையும் வராங்க அஞ்சுங்கிறது வந்து புத்தி பலம் கேது வராது கேது வந்து ஞானகாரகன் உலகியல் வாழ்க்கைத்தம் கேதுவுற்றம் ஆகவே அடாது அஞ்சாம் இடத்துல கேது எடுக்கிறதுனால இந்த வெட்டி ஏதாந்தம் இருக்கிறது நல்ல பழக்கம் வந்துடும் அதே போல மறவி குழப்பம் யார நம்புறது யார நம்ப கூடாது கம்மியா இருக்காது திடீர்னு ஒரு அவமானம் வரலாம் குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம் ஒரு தவறான முடிவு எடுத்து முன்னுக்கு தெரியாத ஆட்களை ஏமாறலாம் நாம வந்து பிற மொழிக்கு இருந்தவர்களாகவும் பிற மதத்தை இருக்கலாம் ராகு வந்து இது ஒரு ஒன்பது மாதங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் வந்து எதிர்பாராத விதமாக இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து செடி மாற்றி காராயம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இறைக்கடைற வேலை இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அனுகூலத்தை கூட கொடுத்து இவருக்கு முதல்ல அனுகூலம் ஏற்படும் நான் சொன்ன விஷயங்கள்ல ஒரு ஒன்பது மாதங்களுக்கு எந்த அளவுக்கு அனுகூலம் நடக்குதோ அதே போல அடுத்த ஒன்பது மாதங்களுக்கு சரிகூல பலங்களும் ஏற்படும் அண்ணா சொன்ன அந்த மராடி புத்தி படத்தோம் விசாரி எல்லாம் கேட்க தனியை பொறுத்த வரைக்கும் தனி வந்து ஜென்மத்திலே வராது தனி ஜென்மத்திலே வரும்போது அகால போஜனம் அகால குச்சிரை நர்ச்சிக்கல் கால் நரம்பு ஆசனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் இவர் அப்படியே ஏழு பார்க்கறதுனால நூலமாக தெளிவான ஒரு பெண்ணை சூஸ் பண்ணிட்டு கல்யாணம் கட்டி அவதிப்படுவது நடக்கலாம் ஏற்கனவே திருமணம் ஆகி இருந்தால் வரலாம் மேற்கு மாறி இப்ப வந்து ரெண்டு பேருக்கும் நாள் தொடர்பான பிரச்சனை வந்து வளர நடமாட முடியாத அளவுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு ஒரு நாள் சுற்றிடனா இருக்க வேண்டி வரலாம் இந்த அதிக அணிக்கு சம்பந்தப்பட்டு குரு வந்து ஒன்பதாம் வீட்டில் இவர் இரண்டு ஐந்து குடையவர் இது ஒரு நல்ல அமைப்பு தான் இரண்டு ஐந்து குடைய கிரகம் ஒன்பதாம் இடத்துல வருகின்றார் நீங்க வந்து சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தை ஒரு சொட்டாக மாற்றக்கூடிய காலநிலை அதே நேரத்தில் உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுத்து இதை குறைந்த விலையில அந்த சொட்டு உங்களுக்கு அழையலாம் மறக்கவும் வாய்ப்பேப வயது வந்த பிள்ளைகள் இருப்பவர்கள் இந்த பிள்ளைகள் வந்து தூரதேசங்களுக்கு போய் ஏற்றி அவர்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படுகிறது இது நல்லதுதான் வந்து தனது ராஜி தனுசு ராசிக்கு வந்து நாலு பக்கத்தில் வராங்கிலும் ராகு பக்கியலம் வரா நல்லதுதான் ஆனால் ஒரு நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லணும் அப்போ அந்த நாளுங்கிறது வந்து இறையம் ஆக கிழமை இருக்கிறது நல்லதில்லை அதனால இந்த நடு வயதில் தாண்டியவர்கள் இறையம் தொடர்பான மாற்றத்தை நல்லது அதே போல வந்து காரணமே இல்லாம பெரிய சிலேர்ந்து எதையோ ஒன்ன யாரோ ஒண்ணு சொல்லி மனது பிரஸ்தி அடையக்கூடிய போன்ற அமைப்பு இங்க இருக்கு இந்த நான்காம் இடத்துல வந்து ராயக்கேது வரும்போது என்ன ஆகும்னா வீட்டுல சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கும் தடுப்புல அதுல இருந்து தப்பிக்க நீங்க வந்து இந்த தொழில் தொழில் உத்தியோகம் வியாபாரத்துல நிறைய ஈடுபாடு காட்டி சாதனை படைத்தீர்கள் அதனாலதான் இந்த நான்கு பக்கம் ராகு கேள்வ நல்லதுன்னு சொல்றாங்க அதே போல இந்த பக்கத்தில் ராகு இருக்கிறதுனால ராது காரக தொழில்கள் சினிமா லாட்டரி சாராயம் இன்போ பெளிநாட்டு தொடர்புகள் இந்த இங்கிலீஷ் மெடிசன் போட்டோகிராபி சம்பந்தப்பட்ட நீங்கள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அனுகூலத்தை தரும் அப்படி அல்லாத பட்சத்தில் எந்த தொழிலில் இருந்தாலும் சேர்ந்தவர்கள் மொழியில் பேசுபவர்கள் தாரத்தை ஓரப்பார்வை பார்க்கிறவர்கள் இந்த பூனைக்கள் உடையவர்கள் இவங்க வந்து தொழில் முன்னேற்ற குறைவாக வாய்ப்பு இருக்கிறது குருவை பொறுத்தவரைக்கும் இவர் வந்து உங்களுக்கு லக்னாதிபதி உச்சம் பெவாயில்ல நிலம் பழையினருக்கு இது ஒண்ணும் பெருசா பாதிப்பும் கொடுக்கும் அருமையாக உழைக்க வேண்டிய அவசியத்தை கொடுக்கும் சாப்பிட முடியாம தோன்ற முடியாம கூட நல்லாட வேண்டியிருக்கும் இது ஒண்ணும் பண்ண வந்து நடுவயை கடந்தவர்கள் தொடர்பான பிரச்சனை உள்ளவர்கள் இவங்களுக்கு வந்து இது ஆப்பு வச்சிடும் நான்கு குறையவர் இதனால மேலே வாங்கி குடித்தவர்கள் இல்ல அந்த மேனைக்கு போங்குறவங்க இவங்களுக்கு வந்து கோர்ட்டில் மூடு ஏற வேண்டிய அவசியம் கூட வரலாம் இருக்கணும் அதே போல ஒரு தாயாருக்கு கண்ணங்களை கொடுக்கலாம் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படலாம் இந்த வாகனம் சம்பந்தப்பட்டு கூட வரலாம் பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து இடத்துக்கு வர்றார் இரண்டும் மூன்று குடையவர் இரண்டு குடையவர் விரயத்துக்கு வர்றதுனால வாங்கினது திருப்ப முடியாது அதே போல குடும்பத்தை பிரிய வேண்டி வரலாம் பெண்கள் பாதிக்கலாம் அதே போல குடும்பத்து வாழ்க்கை நிறைய ஏற்ற முடியாமல் போகலாம் சகோதரம் வராது இருந்தால் அவர்களுக்கு பாதிப்பு வரலாம் மற்றது அவர்களால் மின் விரயர்கள் ம் தீராசியினருக்கான கேடு பயிற்சி ஓரளபே சுவாஹ ஓ ஐம் சௌஹ வர வர வாக்வாதி அனுபவ ஜோதிடம் பார்த்தா வழியாக இந்த ரால்கேது பயிற்சி பலன்களை உங்களுக்கு மீண்டும் நன்றி இதுவரைக்கும் சுலா விருச்சிகம் நமக்கு ராசிக்காரர்களுக்கான மலனை பார்த்தோம் இப்போ இந்த மகரமும் கும்பம் வேணும் இந்த மூன்று ராசிக்குண்டான பலனை பார்க்கலாம் வந்து மகர ராசி மகர ராசிக்கு கேது மூன்றிலும் ராகு ஒன்பதிலும் கேது மூன்றாம் இடத்துல வரும்போது மனோ ஏரியத்தை கொடுத்தார் அலைச்சலுக்கு பின்வாங்காத ஒரு பிடிவாதத்தை கொடுத்தார் அதே நேரத்துல காது தொடர்பான கோளாறுகளும் வரலாம் இதெல்லாம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் அதாவது பாசிட்டிவ் பாயிண்ட் அந்த அளவுக்கு வந்து உங்க சேமிப்பு குறையலாம் முதலீட்டில் சிக்கல் வரலாம் பயணங்களில் அச்சனை வரலாம் அப்பாவுக்கும் வந்து ஆடிக்கு வரலாம் அல்லது அவருக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவில் வரலாம் அப்பா உறவிலும் இதுதான் விலை தூரதேச தொடர்புகளில் திருப்பணங்கள் ஏற்படலாம் கூட இருக்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எந்த அளவுக்கு நடக்குதோ அந்த அளவுக்கு பாசிட்டிவ் பாயிண்ட் ரேஷியா சொன்ன பாசிட்டிவ் பாயிண்ட் இந்த வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான முக்கியகளில் இருப்பவர்களுக்கு முயற்சிக்கும் ஆய்வு அடுத்து இந்த குருவை இவர் ஏழாம் இடத்துல வர்றார் ஆறாதவங்களுக்கு கல்யாணம் ஆகலாம் நல்ல பிராமண லட்சணங்கள் உடைய பெண் மனைவி ஆகலாம் உயரதிகாரியின் மகள் ஊர் பெரிய மனிதரின் மகள் இவங்க கூட வந்து மனைவியாக வர்றதுக்கு வாய்ப்பு ஆனால் திருமணத்திற்கு பிறகு ஏற்கனவே திருமணமாகி மனைவியுடன் இருப்பவர்களுக்கும் குரு வந்து மூன்று ஆண்டு உடையவர் என்பதால் மனைவியின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்காம போகலாம் அதே போல மனைவிக்கு நிறைய அல்லல் அலட்சிகள் ஏற்படலாம் பொறுத்த வரைக்கும் வந்து பதினொன்னாம் இடத்துல வர்றார் எப்படி பார்த்தா லக்னாதிபதி தனபாதிபதி இவர் பதினொன்றுல வர்றதுனால இந்த அன்னியன் தீமா மாதிரி உங்களுக்குள்ளவே ரெண்டு விதமான எண்ண ஓட்டங்கள் உருவாகும் இது எப்ப வெளிப்படும் சொல்லவே முடியாது அதே நேரத்துல இங்க காலம் நீங்க வந்து ஒரு கர்ம யோகிகளை உங்கள் வயிற்று என்ன அந்த பலனை யார் அனுபவிக்கிறாங்க இதையெல்லாம் நினைத்த கூட பார்க்காமல் அதை கட்டி மீட்டி உழைத்து கொண்டு இப்போ இந்த நவம்பர்லேருந்து வந்து கொஞ்சம் லாபத்தை கணக்கு போட ஆரம்பிச்சிங்க இது உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு ஆச்சரியத்தை தரும் அதே போல சாதாரணமாக வந்து இந்த லூ ஸ்டாக் எல்லாம் பண்ண மாட்டீங்க இந்த இரண்டு குழையவர் பதினொன்றுக்கு வந்துட்டதுனால உடலுடனே பேச ஆரம்பிச்சிருவீங்க அந்த பேச்சாக்கும் ஏதாவது பாசிட்டிவாக இருந்தால் பரவாயில்ல நிறைய நெகட்டிவாக தான் இருக்கும் அதனால பேச்சை குறைங்க அந்த ப்ராஃபிக் மோட்டிவைங்க இந்த மன்னிப்பு வச்சு உங்களுக்கு நன்மையை தரும் இதே இந்த மகர ராசிக்குண்டான பலன் அடுத்தது குணராசி பூண்டாசிக்காரவங்களுக்கு இந்த கேது ரெண்டுலையும் வராங்க மது பழக்கம் இருப்பவர்கள் கவர்ச்சி காரணமாக எதையாச்சும் குண்டக்க மண்டக்க செய்து பணத்தை இழக்கலாம் பின்னர் குடும்பத்திலிருந்து வெளியேற வேண்டி வரலாம் கண் பாதிக்கலாம் துன்பத்தில் கடகம் வரலாம் கை பழம் நிலவு போகலாம் யாரை காய்ச்சல் கொடுத்து ஏமாறலாம் இந்த ராகி கேட்க கேட்டுகளுக்கு அனுகூலம் இல்லை அதே போல இந்த புட்பாய்கள் மெடிக்கல் ரியாக்சன் இப்படியும் நடக்கலாம் இந்த கூச்சி போட்டு கடைச்சிக்கலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதனால டேக் கேர் தண்ணியை பொறுத்தான் தண்ணி வந்து வராது லிப மந்தா நல்லதுதான் இதனால எதையாச்சும் தொழில் செய்யணும் செய்யற வேலையை இன்னும் கொஞ்சம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும் ஆனால் அதே தள்ளிக்கு வந்து விரைவு ஆதிபத்தியம் இருக்கு அதனால வந்து நீங்கள் செலுத்தும் கூடுதல் கவனம் கூடுதல் உழைப்பு இதெல்லாம் வந்து அதுக்கேற்ற பலனை தராது ஏதோ அது நாட்டுக்கு ஓடுகிட்டு இருக்கும் அவ்வளவுதான் அதனால உணர்ச்சி வசப்பட்டு இந்த கூடுதல் கவனம் கூடுதல் உழைப்பு இதுக்கெல்லாம் போகாம அடக்கி வாசிங்க நடக்கிறது நடந்துகிட்டு கிடக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் குரு வந்து ஆறாம் இடத்துக்கு வராரு பதினொன்று குடைய வரும் இதனால சாதாரணமா பேசினாலும் இல்லங்கத்திட முடியும் அதே போல உங்களுக்கு வரவேற்பு காசோ பணமோ பொண்ணோ பொருளோ சொத்தோ பத்தோ பொதுவா இருந்தாலும் தகராறு பண்ணித்தான் வாங்க முடியும் அதே போல உங்களுக்கு வந்து இந்த வாய் கண்கள் தொழில் சம்பந்தப்பட்ட கூட பாதிப்பு வர்றதுக்கு இது கும்பராசிக்கு உண்டான கடன் வந்து மீனராசி மீனராசிக்கு வந்து ஒன்றிகளிட கேதுவும் ராகமும் இது வந்து உறுக்கும் ஆடை வந்து உருக்கும் உங்களை மட்டும் இல்லை உங்களுக்கு வாழ்க்கை தொலையையும் உறுக்கும் உடல்நலமும் அப்படி சாப்பிடும் அதே போல எண்ணங்கள் தேவையில்லாத விஷயங்கள் எப்படின்னா சீக்ரெட் மெயின்டைன் பண்றது இப்பொழுது ஒரு குணம் புதிதாக வரும் அதே போல இந்த என்வாரன்மெண்ட் மோஷன் வாமிட்டிங் சென்சேஷன் இப்படி எல்லாம் கூட வரலாம் நீங்கள் வந்து உரிய பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியப் பெயர் பழங்கள் முதல் காலத்துல வந்து இந்த பரிகாரங்கள்லாம் விவரமா கொடுத்துருக்கீங்க இந்த பரிகாரங்களை படித்து பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அது நல்லது அதே போல இந்த திருமண முயற்சியில் உள்ளவர்கள் இல்லை மற்ற வருஷத்துக்கு அதை தண்ணி போட்டுக்கிறது நல்லது அதே போல இந்த அன்மேரிட் ட்யூஷன் வந்து காதல் கற்று போகாமல் இருக்கிறது நல்லது கொடுத்துருவாங்க அதை ஒன்று இது வந்து இந்த குருவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அஞ்சாம் உச்சம் பெற்றார் இப்படி பார்த்து லக்னாதிபதி அப்படி பார்த்து ஜீவனாதிபதி அதனால லக்னத்தில தேவை இருந்து அவர் உருக்கிட்டு வந்தாலும் லக்னாதிபதி உத்தமிடுறதுனால் ஓரளவுக்கு உங்களுடைய அந்த கவர்ச்சி அல்ல ஆளுமை அதை வந்து மாதிரி மெயின்டைன் பண்ணலாம் அதே போல இந்த தொழில் உட்பிரம் வியாபாரம் இந்த விஷயத்துல எல்லாம் கூட ஒன்றாம் இடத்துக்கு வர நவம்பர்ல ஏற்கனவே எட்டாம் இடத்துல இருந்தார் அட்டம சனிங்கிறது வந்து கடல்ல அடிச்சுக்கிட்டு போறது ஒன்றம சனிங்கிறது மரம் உடுங்கிறது கடல்ல அடிச்சுக்கிட்டு போன ஒதுலங்க எந்திரிச்சு ஓட முடியாது அதை போல இதுக்கு முன்ன வந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க சொத்து அர்த்தம் அனுமதிப்பான் அடுத்தவன் கடனுக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படி ஒரு நிலைமை இருந்ததுக்கு அப்புறம் வந்து கடங்கார கொடுக்கறேன் என்ன சொல்லுவான் அவ்வளவுதான் பொறுமையா சுத்தி அலங்கி வாங்கிக்கொடுங்கதான் அதே போல இந்த சேமிப்பு முதலீடுன்னு தூங்கும்போது அது வந்து சுகத்து கடிச்ச சொன்னாம்ப மாதிரி ஆயிரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால வந்து லாபத்தை கொடுத்தா எதிர்பார்க்காம அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியில் பாருங்க ஒரு ஆறு நேரத்துக்கு வந்தது அந்த மாதிரி வரையிலே உங்கள் ரெண்டு சேமிப்பும் முதலீடும் இருக்கிறாக்க பிளான் பண்ணிக்கோங்க அது நல்லது இடத்துல இனி வர்றது அப்பாவுக்கு முதுமை என்பது வரும் ஒருவேளை அவருக்கு வந்து பிரச்சனை வரலாம் சரியா நடமாட முடியாத ஒரு சந்தர்ப்பம் வர இதுவே மேனராஜிக்கு பலன் நன்றி வணக்கம்